ங்கத்தின் அவரது நடைபெறும் இசைத்தோட தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருவ தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உழந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில தெங்கீசோடைய சீனிவாதன் அவர்கள் மகன் விஜயகுமார் அவர்கள் கூட்ட வழக்கையொட்டி ஞாயிற்று திருநீன கண்டத்துக்குயமனாக்கு அடியேன் இல்லவே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இடையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்லொருளுக்கடியேன் விதி பொடில் குன்றையார் Then Point in at the valley, Does the base master possess any speaks? Art Galat வேல் நம்பி எரிபக்தர்க்கடியேன் ஏனாதிநாதம் தன் அடியார்க்கும் அடியே நர ஹார்மோனியம் மயக்கு வல்லிகை கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியே கடமூரில் கலையடியும் அடியேன் மலை மலிழ்ந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரன் gajada vaataen adiyar tu aliye tagaraalle na yale ya கும்மையாலுலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் குறிப்பு தொண்டதும் அடியார்க்கும் அடியேன் திருமே நீ வழிபட நிற்க வெகுண்டெறிந்த காதைதால் மதிவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியே ஆரூரம் ஆரூரில் அம்மா காடே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்கும் தேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் பொதுமுனூர் சாத்தமங்கை நீலன கற்கடியேன் அரு நம்பி நம்பி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு கடையே கொம்பரா வரி வண்டு மணனார மலரும் அது மலர தொந்தையான் அடியார்ப்பேண்பாந்தாந்தன் அடியார்க்கும் அடியேன் மனடியார்க்கும் அறியேன் நம்பிதான் திருமூடன் அடியார்க்கும் அடியேன் Gay reduce measure of time, God lowers your heart through chegmer hours whose Haracter helps know you. My name is God. ங்கடலே மறவாது கல்லறிந்த சாக்கிய குமடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு கொண்ட கடியேன் கா கொண்ட குடைக்கடறி கறிவாக்கும் அடியேன் கடற்காடி கணனாக நடிகார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேர்கூற்றம் கலந்தைக்கோ நடிகேன் ஆரூர்னா ஆரூரில் அம்மா காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் கொடிக்கருங்க முனையறையேன் அதிபத்தடிகள் அடியார்கும் அடியோ அடியார்க்கும் அடியேன் அப்பானு காதே கரைக்கண்டம் கடவடியை காப்பு கொண்டிருந்த கடம்புள்ள அம்பிக்கும் காரிக்கும் அடியே ஏன் நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற தீர் நடுமாற அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட தும்பவளம் இருடகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியாக்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியை நாரூரூரில் அம்மா கடல் தூந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் ஓங்கிங்க நடியாக்கு அடியேன் மடல் தூண்டதான் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை தூந்த புலியதழ் மேலரபாடாடி பொன்னடிக்கே மனமைத்த பொறுத்துணைக்கும் அடியேன் அடல் தூழ்ந்த வேல் நம்பி கோப்புலிக்கும் அடியேன் ஆரூரூரில் அம்மா காளே கரைக்கண்டம் கடவடியை காப்பு கொண்டிருந்த கணம்புலும் மிக்குங்காரிக்கு அடியேன் நிலை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற இன்ற சீர் சம்பவகம் இருலகத்தும் சோதி தொன்மையிலே வாயிலாம் அடியார் குமடியேன் அரை கொண்ட வேண் நம்பி முனையிடுவார்க்கடியேன் அரூரன் ஆரோரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கடச்சிங்கனடியார் குமடியேன் தஞ்சை நாம் நடிகார்க்கும் அடியேன் பொன்னடிக்கே மனம் வைத்த போர் துணைக்கு அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புரிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே எாக்கும்டியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன்பானே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திரண்டு முழுநூறு புதிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு கடே மன்னிய சீர் மறைனாமன் நின்ற ஊர் கூதல் வரிவலையாய் மானிக்கும் நேதனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாக்கடியேன் திருநீல கண்டத்துப்பானேன் என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட தடயன் இசைஞானி காதலன் திருநாவல் ஊர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவனே தொண்டர் தொகை ஒரு ஆராய்ச்சியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் தான் பிறந்திருக்க கூடும் என்று ஒரு ஆராய்ச்சி பெரிய புராணத்தில் இல்லை திரு நாகலூர் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தகப்பனார் ஊர் தாயார் ஊர் திருவார் பெண்கள் எப்போதுமே தலைப்பிரசவத்துக்கு தாயார் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைப்பா இது சடகம் அது அன்னையிலிருந்து என்னை வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அம்மா திருவாரூருக்கு போயிருக்க கூடும் அதனால்தான் அவருக்கு நம்பிய ஆறு பேர் வச்சாங்க வைக்கிறது உண்டு ஊற்பேரையும் வைக்கிறது உண்டு திருப்பதி பழனி மதுரை அப்படின்னு தலத்தின் பெயரையும் கொள்ளுவது உண்டு அந்த மாதிரி இவருக்கு ஆறு ஒரன் என்று பெயர் வைத்திருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் முடிவு அந்த தெய்வீகத்தின் அருளினாலே தான் அந்த திருவாரூரிலே போய் இந்த திருத்தொண்ட தொகையை அவர் பாடுகிறார் பெரிய புராணத்தில் வருகிறது திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு என்றே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நில உலகத்தில் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லும் போது தீவில்லாத தொகை என்றும் அதனை சொல்லப்படுகிறது திருத்தூண்ட தொகையை தினந்தோறும் சைவர்கள் சொல்ல வேண்டும் என்பது ஒரு நியதி நியதிக்கெல்லாம் அப்பால இருக்கணும் நாம இல்லையா ஆமா சைவ சமய ஒழுக்கங்கள் பழக்கங்கள் அதிலிருந்து நாம ரொம்ப விலகி போய்ட்டோம் சரி அந்த மத ஒழுக்கத்தில் இருக்கிறவனாவது பாக்கி வேற மதத்தில் இருக்கிறவனாவது அந்த மத ஒழுக்கத்தில் இருக்கானான் பார்த்தா அங்கேயும் இல்லை ஆக சக்தேன குறைய கணக்கெடுத்து பார்த்தோமே மத ஒழுக்கம் ஜனங்களிடையே கொஞ்சம் கிட்டத்தட்ட எண்பது கூட குறைஞ்சு போச்சு நினைக்கிறேன் ஒரு நாள் தாம்பரத்தில் ஒரு மூணு மணிக்கு பஸ் வந்து இறங்கின ஒரு இருட்டான இடம் ஒரு கடையின் வெளிப்புறம் அதை உட்கார்ந்துருந்தேன் எனக்கு நாலரை மணிக்கு மேலதான் பஸ் கொஞ்சத்தூரு உட்கார்ந்துருந்தேன் நான் உட்கார்ந்து செத்த நாடி கழிச்சு ஒரு ஐயங்காரங்க வந்து உட்கார்ந்தார் நான் முன்னாடியே உட்கார்ந்து விட்டதுனால என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது அவர் பின்னால வந்து உட்கார்ந்ததுனால அவர் அய்யங்காரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உட்கார்ந்தார் அப்படி இருட்டில் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குற தர்மபுரம் சாமி நான் ஆமா அப்படின்னு மதத்தை பத்தி கொஞ்சம் பேச்சு வந்து கொஞ்சம் ஒழுக்கங்கள் பழக்கங்கள் வைணவத்தில் இங்கேயும் அதே கதிதான் அவர் ஒரு தடவை இந்த உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்ி கொஞ்சம் உண்மை இன்னொரு மதத்தை நம்ம எண்ணி பார்த்தோம் எத்தனையோ தடவை போற வழிபாட்டு சொல்லப்படுகிறது மிகுதியான கொலைகளை செய்து யாருன்னு சொல்ல மாட்டாரு நீங்களே தெரிஞ்சுக்க அல்லவா அப்ப அந்த மத ஒழுக்கத்துல இருந்து அந்த மாதிரி தப்பு செய்ய வராது இல்லையா ஆனால் சைவ சமயத்திலே திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சொல்லப்பெற வேண்டும் என்பது நியதி நீ சொல்றியா என்ன கேட்டீங்கன்னா நான் தவறாம சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கலாம் உனக்கு வேலை வேலை இல்லை அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க எனக்கும் உங்களை போல எவ்வளவு வேலை உண்டா அவ்வளவு எனக்கும் இருக்கு குடும்பத்து வேலையும் இருக்கிறது வயது பழப்பு வேலையும் இருக்கிறது இல்லையா ஆமா எனக்கு வயது பழப்புக்கு இந்த பாடுற பாட்டு தொழில் ஒண்ணுதானே என்னுடைய பிதுரார்ஜித சொத்தம்லாம் என்ன விட்டு போய்விட்டது பாடி வருகிற காசுதான் நான் வயிறு வளர்க்க முடியும் அப்ப நான் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் எப்பவாவது எங்கேயாவது சொல்லி விடுவான் நிச்சயமா இல்லையா ஆமா அதை ஏன் அப்படி சொல்ல வச்சாங்க கேட்டீங்கன்னா அவங்க பேரை நாம சொல்லிவிட்டவையானால் நாயன்மார் மாதிரி வழி உண்டுதான் அவர்கள் சொல்லி இருக்க கூடும் என்று நான் நாம இன்னைக்கு கலயந்தன் அடியார்க்கும் அடியே திருக்கடவுர்ல கலயம் ஒரு நாயனார் இருந்தார் அவரை பத்தி நாம சிந்தனை செய்யணும் தேவர்களும் அசுரர்களும் சிற்பார் கடலை கடைந்தார்கள் அமுதம் வந்தது எல்லோரும் எடுத்துக்கிட்டார்கள் ஆமா சிவன் விஷத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றினான் என்று சொல்லுவார் திருஞான சம்பந்த ஒரு இடத்துல சொல்லுவார் நஞ்சை உண்டான் உலகம் உயிர் இல்லையா ஆம் உலகம் வாழணுங்கிறதுக்காக வேண்டி நஞ்சத்தை அவன் சிவன் உண்டான் என்று சொல்லப்படுகிறது ஆலாவம் உண்டான் அவன் சதுர்தான் என்டி ஆலாவன் உண்டில மேல் அன்று அழன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்களான் சாதலோ என்பது திருவாசகம் பெருந்தேவர்கள் என்று சொல்லப்படுகிற திருமால் பெருமனே போய்விடுவான் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் எங்கே போவீர்கள் அல்லவா ஆமா என்று நாம் என்ன வேண்டும் அதனாலதான் பிரதோஷ வழிபாடு மிகவும் உயர்வு என்று சொன்னார்கள் அந்த பிரதோஷ வழிபாடு என்பது இன்னைக்கு சம்பாப்தியமாக போய்விட்டதை சடங்காக போய்விட்டதை தவிர அதில் ஒரு உண்மை இல்லாமல் போய்விட்டது நம்ம கோயில் திருக்கோயில்கள் வழிபாடு பூரா சடங்காக சம்பாத்தியமாக போய்விட்டது அதனால தான் மகாத்மா காந்தி மற்ற ஒரு எழுதினார் நமது கோயில்கள் திருத்தக்கூடிய அளவுக்கு இல்லை மனத்துக்கு சாந்தி இல்லை அப்படின்னு எழுதி வச்சார் ஆமா நான் கூட தினந்தோறும் கோயிலுக்கு போவேன் ஜ நடமாட்ட ஒரு கோயில போயிரு ஒரு குறுக்கள் நிறைய வெ துப்பிட்டு வாயை வந்து மதச்சடங்குகள் தவறான வழியில தான் போயிட்டு இருக்கு என்னுடைய அபிப்பிராயம் அப்படி அந்த அமுச அந்த அமுதத்தை எல்லோரும் பங்கு போட்டுக் கொண்டார்கள் விஷத்தை மாத்திரம் சிவன் சாப்பிட்டான் சாப்பிட்டு உலகத்தை காப்பாற்றினான் என்று வர்றார் அதனாலதான் அவனுக்கு நீலகண்டம் என்று பேர் அந்த அமுத கடத்தை கொண்டு போய் தேவர்கள் திருக்கடையூர் என்ற ஊர்ல கொண்டு வைத்தார்களான் ஆனால்தான் அங்கே இருக்கிற சுவாமி அந்த கடந்தான் இப்பொழுது சிவலிங்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதுதான் அமுத என்று பேர் இல்லையா திரு என்றும் சொல்லுவார்கள் திரு என்றும் சொல்லுவார்கள் அந்த ஊரை ரெண்டும் பொருத்தம் இந்த அமுத கடம் இருந்ததுனால என்று வருகிறது கடையூர் என்று வரும்பொழுது மார்கண்டேயருக்கு அது கடைசி ஊராக இருந்தது இல்லையா திருக்கடையூர் என்றும் நான் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது கடம் என்ற சொல் வட சொல் இல்லையா ஆனதனாலே தேவாலய திருவாசம் கூட தூய தான் இருக்கிறது அண்ணம் என்றுதான் இருக்கும் சலம் என்றுதான் நீங்க நினைக்கலாம் ஏன் இருக்கின்ற வடமொழி வெறுப்பு கிடையாது தமிழ் தமிழாக இருக்கட்டும் வடமொழி வடமொழியாக இருக்கட்டும் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள் வெறுப்பு என்று நாம எண்ணுவதற்கு இடம் கிடையாது ஆமா இப்பதான் இந்த பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு தமிழா வடமொழியா இந்த வெறுப்பு நடக்கிறது ஆடுகிறதுல இருந்து எவன் விரட்ட போறான்னு தெரியல அதனால நன்மை வெளிப்படாமல் போகிறது உண்மை வெளிப்படாமல் போகிறது சத்தியம் வெளிப்படாமல் போகிறது ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் நம்ம நாடு என்ன எல்லா நாட்டிலையும் உண்மை வெளிப்படாமல் போய்விடும் அதனால கடம் என்று சொன்னாலும் கலயம் என்று சொன்னாலும் ஒண்ணுதானே அந்த நாயன்மார் அந்த நாயனார் கலையனாயனார் நாயனார் என்று தான் பெயர் வைத்துக் இந்த கட கடே அமுத கடேஸ்வரர் என்று பெயர் வைத்துக் கொண்டார் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை மண்ணிடை குறம்பை தன்னை மதித்து நீர் மையதில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மைய எதில் பொன்யக்கம் பெண்மயக்கம் மண்மயக்கம் எத்தனையோ மயக்கங்கள் இருக்கிறது இல்லையா ஆமா இந்த மயக்கத்துக்கு போனானே ஆனால் அவன் வீழுவது கஷ்டம் இல்லையா பெண்மயக்கத்துக்கு போனாலும் சரி மண்மயக்கத்துக்கு போனாலும் சரி பொன் மயக்கத்துக்கு போனாலும் சரி எந்த மயக்கத்துக்கு போனாலும் மீடுவது கஷ்டம் அதனால பல பாபங்களும் வந்து சேரும் இவனை அல்லவா அப்படி வரும் பொழுது இந்த பாபி பாபியை யமன் கொண்டு போக வருவான் அத சுந்தரர் தேவாரமே ஒத்துக்குது மற்றொரு இடத்துல மடித்தாடும் அடிமைக்கண் அளும்ருமன கொள்வான் என்பதுக்காக வேண்டி அவன் செல உன்னை போட்டுறான் இல்லைய பலவிதமான துன்பத்தை கொடுக்கிறான் என்ன துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படி தவறுதலாக செய்திருப்பானே ஆனால் போட்டு ஆட்டும் போது நடராஜர் பெருமான் தவறி போய் செய்து விட்டான் விட்டுவிட தடுத்த தேவாரத்தில் வருகிறது சிதம்பரம் திருப்பதிய வருகிறது சொல்லும் போது சொல்றாரு மண்ணிட குரம்பை தன்னை குரம்பை உடம்பு மதித்து நீர் மையலெய்தில் விண்ணடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார் ஆர் இந்த யமபயத்திலிருந்து விடை இருக்கு பாட்ட சொல்ற பாருங்க விடையும் சொல்ற பாருங்க பாட்ட பாட்ட தவிர வேற ஒரு வார்த்தை வராது மண்ணிடை குரம்பை தன்னை மய மதித்து நீர் மையதில் விண்டிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார் பாருங்க நீர் மையலெய்து விண்டிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார் யாரு கடவுர் வீரத்தனாரே விளக்குவார் என்பது விடை அல்லையா பகாப்பதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் வரும் வாங்க முடியும் உபயோகப்படும் அல்லவா அதே மாதிரிதான் பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் கிடைக்கும் அல்லவா ஆமா நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த அவனை வணங்கிவிடு என்று பொருள் வந்துவிடும் அல்லவா ஆமா இது சட்டத்துக்கு விரோதமா என்று நீங்கள் நினைத்தால் இல்லை சட்டத்துக்கு விரோதம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்றும்னியர் போனும்டபூர் அவன் இசையில ரொம்ப விருப்பமுடையவன் அல்லவா பிரிஞான சம்பந்தர் பாடினார் திருநாவுக்கரசர் பாண்டார் சுந்தரர் பாண்டார் மாணிக்கவாசர் பாண்டார் கருவூர் தேவர் பாடினார் ராமன் கேடிகார் பாண்டார் அருணகிரிணியார் அடைந்தான் தீர்த்தார்கள் சிவாய சிவாயம் இது கூடவா சொல்ல முடியாது சொல்லலாம் அல்லவா வெள்ளிவிடலாம் இனி இசை இருக்கிறது இல்லையா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிவிடு அவ்வளவுதானே நான் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு வந்து காசிக்கு போனேன் அப்ப காசிக்கு நேர் வண்டி கிடையாது கல்கட்டாவில இறங்கிதான் போய் அவன் அப்ப கல்கட்டாவில இறங்கினா எனக்கு வண்டி கிடைக்கல நாலு மணி நேரம் கழிச்சுதான் வண்டி இருந்தான் ஊர் சுத்தி பாக்கலாமியா போகும்போது ஒரு ஹனுமான் படம் இருக்கு ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் எல்லோரும் கையில தாளம் வச்சிருக்கிறாங்க தாளம் வச்சுக்கிட்டு ஸ்ரீஹனுமான் ஜெயஹனுமான் ானோ எனக்கு தெரியாது நான் மாத்திரம் போய் அப்படி பார்த்துட்டு இப்போ கடவுள் பேரை கூட சொல்லல அடியார் பேரை சொல்றான் இல்லையா ஆமா அப்படி அதை சொல்றார் சாமி பண்ணிட சுவைகள் பாடி ஆடினும் பத்தற்கு என்றும் கண்ணிட மணியர் போலும் கடவுள் வீரனார தேவ ஆக கொஞ்சம் கொஞ்சம் இசையோடு அவனுடைய நாமாவை நாம சொல்லிவிட்டோமே ஆனால் நமக்கு நன்மை ஐயா தேவார திருவாசகத்துக்கு பாட முடியாமல் இருக்கலாம் கடைசியாக ஓம் நம சிவாயம் ஓம் நம ஒரு நாலு தடவை சொல்லிட்டு தான் வருவேன் ஆமா வீட்டுல கூட பாடும்போது இதை சொல்லுவேனா அவன் நாமாவை சொல்றது இல்லையா ஆமா அப்படி சொன்னால் உனக்கு அவன் அருள் செய்வான் என்பது லாவுக்கரசருடைய தேவாரம் திருக்கட தேவாரம் சுந்தரர் அந்த ஊருக்கு பார்த்து சொல்லுகிறார் பொடியா நூலா பொருந்த படியா நூல் கங்கேய மங்கையோடும் கியார் கொங்கையனே தடூ தனுல் வீரத்தத்யம் அடியே என்ன சொல்ற பொரு கொடியது இங்க விபூதி அல்லவா ஆமாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல போற என்ன தவறா எண்ணி விடாதீர்கள் வைணவத்தில் நாமத்துக்கு பிரபந்தத்துல இடம் இல்லை நமோ நாராயணாய்க்கு இடம் இருக்கு அடியார் படுதுகிறாயம் எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ் சிம்பரனும் அருளோடு பெருநீர்மணிக்கு வளந்தரும் மற்றந்தந்திடம் பெற்றதாயினும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம் அது பத்து பாடல்கள் ஆனா அந்த நாமத்துக்கு இல்லை நாம பூசிட்டு விபூதியும் சிவன்மைக்கு பூசிட்டு விபூதியும் ஒண்ணு அதுக்காக பத்து பாட்டுக்கு ஒரு பதியமே இருக்கு அல்லவா ஆமா அதை எப்படி இதை ஒத்துக்கொண்டார்கள் மைனவர்கள் என்றுதான் எனக்கு விளங்கலை இல்லையா இதை கேட்டு கேட்க போனா கேட்க போனா இது குதர்க்கவாதம் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால நான் யாரும் கேட்கறதுக்கு நான் விருப்பப்படல எப்பவாவது இதுக்கு விளக்கம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேனா கொடியார்ங்கையின் மையோடும் கடிய கடவுர்தனு வீரட்டத்தையும் அடிகே என்ன ஊர்தே எனக்கு ஆர் நீ அல்லதே என்பது அல்லவா தேவாரம் திருவாசலம் அல்லது நாம பாடணும் நாம பாடணும் முடியலன்னா பாட சொல்லி கேட்கணும் இன்னைக்கு சைவ சமயத்தில் தேவார ஓடுவார்களை பாட சொல்லி கேட்கறது மிகவும் குறைஞ்சு போச்சு ஆமா வருஷமா தேவாரிட்டுறன் அது உங்களுக்கு தெரியும் சைவ சமயத்துல இந்த தேவாரம் பாடுறவனுக்கு மதிப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொன்ன தோணு எனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு ரெண்டு மார்க் தான் இருக்கு கேட்கலாம் ரெண்டு மார்க்கு உள்ள ஒரு தொழிலை நீ ஏர் வைத்துக் கொண்டிருக்கிறாய் இருக்கிற ஒரு கருதி விடுவதற்கு இல்லை இல்லையா ஆமா சுருந்த சொல்ல போனால் நமது மதாதிபதிகள் கூட தேவாரத்தை கேட்பது மிகவும் குறைவாக போய்விட்டது தலைவர்களே அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் கீழே இருக்கிறவர்கள் அதுக்கு மேல இருப்பாங்க எப்படியோ குடிகளோ அந்த வழியில் தான் இருக்கிறார்கள் அது நீங்க நினைக்கலாம் இவருக்கு ஏதோ வருமானம் குறைந்து போட்டுருக்கு அதனால சொல்றாரு அப்படின்னு கிடையாது அந்த உறுதலை பட்சமாக நான் சொல்ல தயாராக நான் இல்லை வேண்டாம் ரெண்டு காசுமானது வாழ்க்கையை நடத்தி கொள்ளுவதற்கு போகாது அகலாக்கடை என்ற திருவள்ளுவர் வள்ளுவர் வாக்கை நான் படித்தவன் அதனால என்ன காசு வருதோ அதுல செலவு பண்ணி நான் பழகினே ஒரு சாமியாகிட்ட அவர் சொல்லுவார் காரணா கிடைத்தா வட வாங்கி சாப்பிடும் அரேனா சா கிடைச்சா ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுவோம் நாரனா கிடைச்சாடு வாங்கி சாப்பிடுவோம் நாரணாவுக்கு சாப்பாடு கிடைக்கும் காரணாவுக்கு வட கிடைக்கும் காரணாவுக்கு இட்லி கிடைக்கும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அதனால எனக்கு நான் அந்த எண்ணத்துல நான் சொல்லவில்லை எப்பவாவது ஒரு காலத்துல இந்த தேவாரத்தை எப்படி பாடுவது என்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவாரம் ஓதுவார்களே இல்லாமல் போய்விட்டார்களே சொல்லி போய்விடும் வருத்தப்பட்டே இப்பொழுது ஆமா இதை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நான் உங்களுக்கு நிறைவுறேன் ஆமா அதுல எனக்கு தெரிந்தவர்களே மடாதிபதிகள்ல காசில காசி காசி படத்திட்ட என்ன பாடுவார் கோயிலுக்கு போனாலும் பாடுவார் பெரிய மடாதிபதி ஆச்சேன்னு அவர் நினைக்க மாட்டார் கோயிலுக்கு போனார் சூடினே பாட ஆரம்பிச்சிருவார் நான் மடாதிபதிகள்ல பாடினவரை அவர் ஒருத்தர் தான் நான் பார்த்தேன் ஆமா பாட தெரிஞ்சிருந்தும் பாடுறது பெருமை அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது ஒரு பார்ப்பு இருந்த வடியார் மூவிரைவேல் பலர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர் நோயர் வீரட்டத்தையும் அடிகேல் எனக்கு ஆர் துணை நீ எனக்கு ஆர் துணை நீதான் துணை அது இம்மையிலேயும் சரி அது அம்மையிலேயும் சரி அல்லவா விடறினும் தடரினும் எனது ஒரு நோய் தொடரிலும் தொழுது எழுவே என்பது எந்த நிலையிலேயும் அவனை திருநாவுக்கரசருக்கு வயிறு நோய் வந்துவிட்டது குற்றாலினவாரு பாட்டா தானே பாடினாரு அந்த வயசு வரியிலேயும் சொல்லுவதுதான் சரி என்பதை நீங்கள் உங்களால் முடியாவிட்டாலும் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் இல்லையா என்பதுதான் கருத்து இதுல கருத்தர் பாட்டு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி காலை புலர்காலை பெரும்புலர் காலை அப்படின்னு மூணா பிரிச்சமையானால் காலை என்பது ஆறு மணிக்கு மேல புலர்காலை என்பது அஞ்சு மணி புதிய காலம் பெரும் புலற்காலை என்பது இந்த நாலு மணிக்கு ஒருத்தன் குளிச்சானே ஆனால் அவன் டாக்டருக்கையே போக வேண்டிய தேவையில்லை என்று எழுதி வைப்பார் அவர் ஒரு முனிவர் தர் அவர் பேர் என்னமோ என்னமோ சுவாமி சட்டம்னு எதுக்கு பேர் யாருக்காவது நினைவில் இருக்கா அதை நாலு மணிக்கு குளிக்க சொல்லும் அது என்னமோ சட்டம் அதுக்கு பேர் யாருக்காவது நினைவில் அவர் மிகவும் வலியுறுத்துகிறது குளிக்கிறது தான் பச்சை தண்ணியில அது கணத்து தண்ணியா இருந்தாலும் சரி ஆற்று தண்ணியா இருந்தாலும் சரி குளத்து தண்ணியா இருந்தாலும் சரி அல்லது பாத்திரத்தில் பிடிச்சு வச்சிருந்தாலும் சரிதான் அந்த தண்ணியை குளிச்சாக்க எந்த நோயும் வராது என்பது பெரிய கண்ட உண்மை பெரும்புலர் காலை மூழ்கி பத்தராகி ஆனால் ஆமா நிச்சயமா பத்தனாக ஆனானே ஆனால் அவனுக்கு அந்த குழுர் வராது பித்தர்க்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பூக்கும் பூக்காத இருக்கிற நிலையில அந்த பூவை எடுத்துவிட வேண்டும் வண்டு முயக்காத வேலையில் அந்த பூவை எடுத்துவிட வேண்டும் என்பது நியதி அல்லவா ஆமா விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இட வந்தாக்கு அவனு சொல்ற விதினா நல்ல விதி என்று நாம வைத்துக் கொள்வோம் நல்ல விதியினால கோயிலுக்கு தீபம் போட்டால் கோயிலுக்கு தீபம் போட்டான்னு சொன்னால் இவன் வீட்ட தீபமே இறியும் இல்லையா ஆமாம் எங்க குருநாதன் ஒரு புத்தகத்தை இருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணா அடுத்த வீட்டுக்கார மேல கோவித்துக்கிட்டு அவன் வீட்டு பசுவை கொண்டு விட்டான் அருவி கொண்டு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது கைய காலு நாலும் பசுமாட்டு காலு மாதிரி அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனா நாம செய்யறது திரும்பி நமக்கே வந்து சேரும் இப்ப இல்லைன்னா எப்பாவது வந்து சேரும் அது இல்லையா ஆமாம் நிச்சயமாக அவர் சொல்ற பெரு அரும் விரும்பின விளக்கு தூபம் விதினால் இடவல்லார்க்கு கரும்பி நிற்கட்டி போல் இந்த கலையன் என்று சொல்லுகிற நாயனார் திறந்தவரும் கோயிலுக்கு குங்கிலிய கலையம் போட்டார் குங்கிலியம் போட்டார் அது கம கம கமண்டு வாசனையாக இருக்கும் குங்கிலியம் சாம்பிராணி என்று சொல்லப்படுகிறதுலாம் கம்ம கம்மன்னு இருக்கும் அந்த வாசனை போட்டோமே ஆனால் தேவதைகள் கெட்ட பூச்சிகள் அது போன்றதெல்லாம் போய்விடும் என்று சொல்லுவார்கள் அதனால்தான் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய காலத்தில் சாம்பிராணி போடுறோம் திறந்தோறும் சாமிக்கு பூசை பண்ணும் போது சாம்பிராணி போடுறதுன்னு அப்புறம் ஊதுபத்தி ஒண்ணு ஒண்ணு வந்தது ஊதுபத்திவாகிறது அப்படின்னு வச்சு இல்லையா ஆமா அந்த தூபம் போடுறதுன்னு அவர் முயற்சி பண்ணார் விளக்கு போடுற போட்ட நாயன்மார்களும் இருக்கிறார்கள் அதை அவர்கள் அப்புறம் பார்த்துக் கொள்வோம் இவர் தூபம் போட்டார் கோயில்ல கமகமான்னு வாசனை இருக்கணும் கோயிலுக்கு வர்ற அடியார்களுக்கு எல்லாம் இந்த கெட்ட பூச்சிகள் இந்த தேழு ஊரம் இந்த நட்டுவாக்களி தேள் கொட்டினா மழிச்சம் மழிச்சுக்குவா நட்டுவாக்கி கொட்டி விட்டுங்கன்னா ஆளே அவுட் ஆயிடுவோம் அதுக்கு வைத்தியமே கிடையாது இல்லையா ஆமா மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை உடையது அது அதை அடிச்சு பார்த்தீங்கன்னா கன்னங்கரேன்னு வரும் அந்த இரத்தம் அது பாயசம்மீபத்தில் ஒரு பெண் ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிருந்த குழந்த எட்டு ஒன்பது வயசு கூட என்ன ஆகல பாம்பு பாம்பு அது ஒண்ணும் ஒண்ணு இல்லை அது சொல்லுது சாம்ராணி போட்டா பேசாம சமீபத்தில் முயற்சி பண்ணாரு சுவாமிக்கு தூபம் போட்டு வேற எந்த வேலையும் கவனிக்கிறது எனக்கு கூட என் வீட்டில் ஒரு கெட்ட பேர் உண்டு வீட்டு வேலை உரியவர் எதுவும் கவனிக்கிறதில்லை எப்போ பார்த்தாலும் பாட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு அதுக்காக நாங்கள் கவலைப்படலை ஏதாவது முடிஞ்ச வேலையை நான் வீட்டு வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கேன் பாட்டு வேலை மிகுதியாக இருக்கும் ஏன்னா வயத்து பிழைப்பு ரெண்டாவது இன்னும் வயத்து பிழைப்புங்கிறது ரெண்டாவது தான் என்னுடைய நோக்கம் இல்லையா இப்போ நேற்று கருவூர் வரலையும் போக ஒரு சூழ்நிலை எனக்கு பனியில போயிட்டு இருபு அப்ப என் கூட வந்தவர் திருஞான தேவாலத்தை சீடி பண்ணிருக்காரு அதை போட்டு காட்டினார் நானா பாடிருக்கேன் அப்படின்னு எனக்கே சந்தேகம் அப்பாவ அழுத்தம் திருத்தமாக இப்ப என்னால பாட முடியுமா முடியாது எப்ப பாடிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆமா இப்ப ரெண்டாயிரத்தி என்ன பாட சொன்னா அந்த மாதிரி பாட முடியாது கடவுளே இதை பாட வச்சாயே அப்படின்னா சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டே போனேன் அது கூட வெளிவீட்டு விழா இங்கே வச்சிருக்கிறோம் அது இன்னைக்கு நடக்கணும் அது என்னமோ நாள் தள்ளிக்கிட்டே போகுது அதே மாதிரி அடுத்த மா அடுத்த மாசம் அந்த ரெண்டாவது வாரம் அந்த பிரியாணி சம்பந்த திருநாவுக்கரசு தேவாரம் முழுதும் சுந்தர தேவாரம் முழுதும் திருநாவுக்கான திருவாசகம் முழுதும் கேசட்ல இது கேசட்லேயே ஏற்கனவே வந்துடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபது வருஷம் ஒரு தலைமுறைக்கு கேசட் வடிவத்தில் அது வெளியே வந்துடுத்து அது பரமேஸ்வரன் செய்த கருணை ஆமா தருமபுரம் பட்டார் சந்திரி கேட்டாரு அறுபத்தோரு வயசுக்கு மேல சந்தை நீ பாட உன்னால பாடம் முடிஞ்சுதான்னு கேட்டாரு பாண்டே என்பது வயசு ஐம்பது வயசோட சரியா போயிடும் தேவகானமா பாண்ட எம்எல் சுபலட்சுமிக்கு அம்பது வயசோட சரியா போச்சு ஆமா இதுல எக்ஸாம் ஒருத்தருக்கு தான் கிடைச்சது தகுதி இந்த தொண்டைக்கு போயிடுது எனக்கு தெரிஞ்சு கேபிஎஸ் ஒருத்தருக்கு தான் எழுபது வயசு வரையிலும் இருந்தது எழுபதாவது வயசுல அவங்க பாடும் போது முக்கால ரத்தமா ஊத்த ஆரம்பிச்சது நேர்த்தி பாட்ட அவன் தான் உள்ள இருந்து பாடியிருக்கிறான் சொல்லியா சந்தோஷம் ஒரு தலைமுறைக்கு கேசட்டாக வெளியே வந்து கொடுத்து அமெரிக்காவில் இருக்கிறவன் கேக்குறான் நான் பாக்குறேன் கேட்கிறான் அந்த புண்ணியத்தை என் மூலமாக செய்ய வைத்து பாடி முடிந்தவர்களையும் பாடுறேன் இப்ப கூட நாலாம் தேதி ரமண மகரிஷி பாடின ஒரு நாமாவளி அமெரிக்காவிலிருந்து வந்து ஒருத்தர் எடுத்தார் அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி பாடியிருக்காரு அவர் நூத்தி எட்டு வரி பாடியிருக்காரு அருணாச்சலேஸ்வரர் அட்சரமனமாலை என்றதற்கு பேர் நாலாம் தேதி கூட சிவ வாக்கிய பாடல்கள் சித்தர்கள் பெரியவர்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்கள் பாடிய பாடல் தான் இருக்கு யாரும் பாடுறது இல்லை அதுல ஒரு அஞ்சு பாடியிருக்கேன் பாடல் இந்த பதினேழாம் தேதி போறேன் என்னுடைய நோக்கம் என்ன தமிழ் பாட்டு வெளியாகு என்பதுதான் நான் குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் எண்ணிக்கொள்ளுங்கள் அதனால தானும் எனக்கு பாடம் இல்லையா அவ்வளவுதான் இவர் என்ன பண்ணினார் கோயிலுக்கு தூபம் போடுறதே வேலையாக வைத்துக் விட்டார் வீட்டு வேலை எதுவும் கவனிக்கிறதுல வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுறது இல்ல இல்லையா ஆனா நான் அப்படி இல்லை பாத்துக்கிறேன் என்னுடைய சம்பாத்திய நாளைக்கு கையில காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இங்க இருந்து போய் அடே பாலு ஒரு நூறு ரூபா குடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னா இவர் சம்பாதிக்க போது இவர் வச்சுட்டு இருக்கணுமா தவிர இப்ப வந்து நூறு மாடு இல்லனில் பாடு உன் பக்கம் எமனும் வரமாட்டாட எழுதி வைக்கிறார் தேவாரத்துல ஆமா தேவாரத்தில் அற உரையில மாடுதான் இல்லனில் மானுடர் பாடு செல்வார் இல்லை அப்படின்னு எழுதி வைக்கிறார் கையில காசு பார்க்க மாட்டான்டா எழுதி வைக்கிறார் தூக்கி கொண்டு குளத்துல கொட்டின பெருமான் இப்படி எழுதி வைக்கிறார் அல்லவா ஆமா என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் முற்றும் திறந்த பட்டினத்தலிகள் சொல்றார் இறக்கும் போது கொடுவந்தது இல்லை மண்மேல் இறக்கும் போது கொடுபோவதில்லை இடை நடுவில் சிவன் தந்தது என்று கொடுக்கிற விடுதில்லையா நான் என்ன குடியில் இயக்கலையரா அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா நான் கோயில் இல்லையா அவர் கோயிலுக்கு தூபம் போடுறதே வேலையா இருந்துச்சர் தான் கையில கிடைக்கிற காசை தூபம் போடுறதே வேலை பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கோடி கோடியா போனா வச்சுக்கிட்டு இருக்கிறான் மகாத்மா காந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரா மகாத்மா காந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரா வச்சுக்கிட்டாரா எட்ட போக வேண்டாம் நாங்க எந்த கட்சியும் சேர்ந்தவன்ல என்னால போய் தண்ணி தண்ணி தூக்க முடியலடா தம்பி வீட்டுக்கு ஒரு குழா போட்டு கொடுக்க சொல்லு தண்ணி தூக்க முடியாது கொடம்பு எடுத்துட்டு போய் தெருவில் இருக்கிற போய் தங்கி போய் பிடிச்சிக்கிட்டு வாங்க குழா போட்டு கொடுக்க முடியுமா அவர் இந்த புகையை போட்டுக்கொண்டே இருந்தார் கையில இருந்த காசெல்லாம் சரியா போச்சு ஒரு நாள் மிகுதியான பசி இந்த அப்பர் சுவாமிகள் சொன்ன இந்த விளக்கு தூமம் விதியினால் இடவல்லா என்பது எடுத்துக்காட்டா வந்தவர் இந்த குங்கிலிய கலையர் சரி வீட்டுக்கு போயிரண்டு சோறாவது தீங்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தார் உங்களுக்கு இந்த கதை தெரியும் நான் நினைப்பூட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு பார்வதி சாப்பிடலாமா நாங்கள்லாம் சாப்பிட்டு மூணு நாளா சரி எவ்வளவு பொறுமையா சொல்லியிருக்கா பாருங்க இப்ப இருக்கிற பொம்னாட்டின்னா கேடு கட்டவனே குங்கிய தூபம் ஒண்ணு கோயில் ஒண்ணா உனக்கு பட்டி போட்டுவிட்டு கோயில்ல பொல்ல போடலையா கட்டிக்கிட்டு அதை ஒரு புளிய மரத்தை கட்டிக்கலாம்டா மானம் கட்டவனே போறாடிய அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சம்பாதிச்சுக்கிட்டு வர்றவனே சொல்றாளே சம்பாதிக்காம வர்றவன் என்ன சொல்லுவா சொல்ற பேரு நூல் சொன்னாரு இந்த காலத்துக்கு முன்னாடி கணவனை வணங்கிட்டு அவர்கிட்ட போய் நின்றுகிட்ட இந்த அம்மா அப்படித்தானே பாக்கணும் காட்டுகிறது ஆமா என்ன உடம்பிலிருந்து அட்டிகையை கட்டலாம் காப்பு கட்டலாம் மொதரத்து கேட்டலாம் தோடு கட்டலாம் மங்கள அது கழுத்துக்குள்ளே இருக்கும் புடவை மறைச்சுக்கிட்டு இருக்கும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரிய முடியாதன்னு ஒரு நேதி உண்டு கேட்டலாம் கேட்டலாமா கேட்ட கூடாது கேட்ட கூடாது ஏன் கணவன் சாப்பிடணும் குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிடணும் ஒரு இன்னொரு உண்டு தாலியை கட்ட வேண்டி வந்தால் ஒரு மஞ்சளை கட்டி போட்டுவிட்டு ஒரு நியதி உண்டு அது உங்களுக்கு தெரியும் தானே கயட்டி அம்ரா கையில் கையில் வாங்கினாரு மனைவி நாம் கட்டிய தாலியை தப்பு நீ கழுத்திலேயே போட்டுக்கிட்டு இது நான் போய் எந்த குறி வேலையாவது நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கோயில் இருந்திருக்கணும் அல்லவா கேட்டு ஒருத்தூட்டை குங்கிலியம் மதிப்பு தெரியாம இருந்தது அவன் கையில் கொடுத்து இந்த மூட்டையை வாங்கிட்டு வாங்கிட்டு கோயில் கூட்டாரு வீட்டுக்கு போய் தூபம் போட ஆரம்பித்தார் வரலாறு இருக்கா இல்ல கிடையாது உண்மையை ரூபம்லாம் போட்டு முடிஞ்சது பசி படுத்துட்டா இருக்கீழ கனவுல வந்து எழுப்புனா கடவுர் பெருமாள் எழுந்துருடா வீட்டுல போய் பால் சாதம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க தண்ணி சாகத்துக்கு லாட்ரி பால் சாதம் சாப்பிடுன்னு சொன்னான் புராணம் சொல்லுகிறது இல்லையா இறைவனே வந்து எழுப்பி சொல்றான் வீட்டுக்கு போனார் இருந்த வீட்டைக்கான ஒரு மூணு மாளிகை மூணு அடுக்கு மாளிகை ஒண்ணு இருக்கு நம்பர்லாம் பார்த்த நம்பர்லாம் சரியா இருக்கு அந்த பழைய வீட்டைக்கான புது வீடு ஒண்ணு நிக்க நின்றுட்டு இருந்த மனைவி வாங்க வாங்க வாங்க கூப்பிட்ட பத்தாயிரம் ரூபாய் படவை கட்டி நிக்கிறா கும்நாட்டி உள்ள போய் பார்த்தாரு முட்டை முட்டையா அரிசி முட்டை முட்டையா பருப்பு முட்டை முட்டையா எண்ணெய் முட்டை முட்டையா பணங்கள் கொத்தி கணக்கு நீங்கள் நினைக்கலாம் பணம் கொட்டியாக கிடக்கு அப்படின்னு ஆமாம் கொட்டித்தான் கிடக்கும் எனக்கு தெரியும் ஒரு கொடீஸ்வரன் வீட்டில் இந்த அம்மாவுக்கு பணத்தை எண்ண முடியாமல் வீரரில் வைக்க முடியாமல் ஒரு மூலையில் போட்டு பட்டுப்படுவையை போட்டு மூடி வச்சுருந்தான் நான் பார்த்தேன் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி கொட்டி கிடந்த பரமேஸ்வரன் திருவருள் ஒரே சொல்ல பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆமா இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதுறார் சேக்கிழா பாட்டுக்குடி ரூபாய் மதிப்பு இல்லை பாட்டை சொல்றேன் அன்பர் அங்கிருப்பிய கலைஞர் இருக்கிறது நம்பர் அருளினால் நம்பர் சிவன் அழகை வேந்தன் குபேரன் குபேரன் தன் செல்வத்தை கொண்டு வந்து அந்த வீட்டில் கொட்டிட்டான் சாதாரணமா பணக்காரன் வீட்டிலேயே நோட்டை அடுக்கி வச்சு போட்டு போட்டு போடி வச்சிருந்தத நான் பார்த்தேனே குபேரம் கொண்டு கொட்டினா எப்படி இருக்கும் ஆமா நம்பர் அருளினால் அழகைவேந்தன் தன் பெரு நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் வளனும் பொன் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாட்சி வைத்தனன் மனையின் நேர என்று எழுதினார் சேக்கிடும் அபூர்வமான பாடல் அந்த ஒரு பாட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது சொன்னார் ஒரு தடவை பெரிய புராணத்தை அவங்க பரம்பரையா ஆராய்ச்சி பண்ணி பண்ணினவர்கள் ஆமு சரவணம் யார் அவங்க சரவண ஆசா ஞானம் அப்பாவே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் எங்க பாடினாலும் அவர் வந்து உட்கார்ந்து கேட்பார் அவர் பையன் தான் ஞானம் சொல்லணும் அவர் சொன்னார் பெரிய புராணம் சைவன் கையில தப்பு அப்படின்னாரு அண்ண அப்படி சொல்லாதண்ண எங்க கையில கிடைச்ச பாச்சுன்னா தான் தனந்தோறும் கோயில்ல ரெண்டு பாட்டாவது சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அது சரிதான்டா ஒன்னு சொல்லலடா அப்படின்னு போட்டனால குபேரன் கொண்டு வந்து அவருக்கு செல்வம் இந்த அற்புதமான வரலாறு தேவாரத்துக்காக வந்தது என்று நாம் எழுவோம் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பது மலர்கள் கொண்டுே வைத்து விரும்பினார்கு கரும்பினீர் கட்டி போல்வார் குண்டமல்லி பக்கத்தில் அப்ப எனக்கு சொந்த வீடு கிடையாது தெருவில் ஒரு பிள்ளையார் கிடந்தது அந்த ஊர்ல செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் அது நிமிந்து உட்காந்துருக்கும் அது யாராவது தண்ணி ஊத்திருப்பான் ஒரு கூழ் தலையில இருக்கும் ஒரு ஊது பத்தி ஏரியம் மறுநாள் பார்த்தா அந்த பிள்ளையார் குப்புரை கிடக்கும் அது மேல ஒரு பையன் உட்காந்துருக்கும் ஆடு மேய்க்கிற பையன் இத பார்த்தேன் நம்ம கடவுள் முதற் கடவுள்மே இவன்ல மேல இப்படி ஒரு பையன் உட்கார்ந்து எண்ணினேன் கோயில் கட்டலாம் அப்படின்னு கேட்டபோது பக்கத்துல இருந்த வீட்டுக்காரன் சொன்னா புறம்போக்கை எல்லாருக்கும் கொஞ்சம் மடக்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளையாருக்குன்னு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன் யாரும் கட்டத்துக்கு முற்பட்டு நீங்க கட்டுறதுல கட்டி கொடுங்க சொல்லிட்டி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அந்த கோயிலுடைய மதிப்பு தான் இல்லையே ஏழாயிரம் ரூபாய் எழுபத்தி ஏழுல அந்த பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டின அத நானே பூசை பண்ணிட்டு இருந்தேன் கிடைச்சது <player> நான் எண்ணுகிறேன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லி குங்கிலிய கலைய நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுக்கு விளக்கம் நம்பியாண்டார் நம்பி கொஞ்சம் எழுதினார் நிறைய எழுதினார் தெய்வம் பெருமாள் அல்லவா ஆமா பெரிய போல ஒரு நூல் கிடைக்கிறதா கஷ்டம் கடவுரில் கலேந்திரன் அடியால் முடியும் மலைமலிந்த மானக்கஞ்சாரம் அப்படின்னு ஒரு அடியாக இருந்தார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொ நன்னறிக்கு வைப்பது அறியில் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாவல் நாமும் நமச்சிவாய நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன உன்னை நல்ல வழிக்கு அது செலுத்திவிடும் ஆமா பிரியான சமுதாய உபதேசம் இது கடைசியா பாண்ட திருப்பதி நம்புவாரணாவில் வெற்றினால் முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும் அதுல அல்லவா வில்ல வெற்றினால் வம்பு நான் மதவது ஒப்பது உன்னுடைய நாக்கு தேன் மாதிரி இனிக்கும் செம்பகம் உலகுக்கு எல்லாம் நம்பும் நமச்சிவாயவே வாக்கு இனிக்கும் அப்புறம் நம்ம குடும்பம் இனிக்கும் அப்புறம் நம்ம வாழ்க்கை இனிக்கும் இல்லையா நெற்குள் ஆர்வம் மிக பெருகி தேவைட்டுமால போட்டுவனுடைய சிவனுடைய திருவடியை சிந்தையில் எண்ணிக்கொள் ருத்ராட்சையை வச்சு எண்ணிக்கொள்வா ஆமா அளர் போடும் நூத்தி எட்டு சொல்லு அல்லது ஆயிரத்தி எட்டு சொல்லு ஆயிரத்தி எட்டு சொல்லியா உன்னுடைய வறுமை நீங்கும் உன்னுடைய நோய் நீங்கும் உன் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆமா ஆயுத தவறுறதே இல்லையாவது சொல்லிவிடுவேன் மனிதனாக பிறந்த நீ வானவனாக போகக்கூடும் சொல்லிவிடு நமது குருநாதன் சொல்லுகிற ஆணை இது ஆமா இயமன் தூதரும் அஞ்சுவர் உன்னை கண்ட அஞ்சு வாண்டா தூதுவர்களை நினைவா கை நீ கொல்வாரே சைவ இலக்கணும் சொல்லுகிறது நீ கொல்லக் கூடாது கொன்றதை திண்டக்கூடாது ியனால் நரகத்துல மல்லாக்க தள்ளி வச்சு குத்துவான் என்று திருமூல திருமந்திரம் சொல்லுகிறது அதனால்தான் பெருமான் கேட்டார் உன் வயது என்ன சுடுகாடா இதுல கோழியை வைக்கிற ஆட்ட வைக்கிற மாட்டை வைக்கிற பன்றிகரியும் வச்ச ஆரம்பிச்சுட்டார் சுடுகாடாது அப்படி கேட்டார் குணத்துல நாயா பேயார் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் என்பதால் ஆமா சொல்லுவரல் கூட ஒருத்தர் சொல் நூல் இருந்த ஒழு அல்லவா ஆமா என்பரால் நல்லா நாவும் நமச்சிவாயங்கள் பரவாயில்லை பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடும் பகர்வாரே சிந்தும் பல் விதை உன்னுடைய விதை சிந்திவிடும் செல்வமும் கிடைக்கும் எந்த செல்வம் ஐயா எந்த செல்வமும் கிடைக்கும் அந்த செல்வமும் கிடைக்கும் ஆமாம் உங்களுக்கு சொல்றேன் என்ன நீங்க தவறாக எண்ணி விடாது என்று நான் திறந்தோறும் ஆயிரத்தி எட்டு சொல்றேன் நான் யாருக்கும் கடவு கையை நிறைய அப்ப நான் கோடீஸ்வரனா போயிட்டேன்னா இல்ல கிடையாது என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துகிற அளவுக்கு அவன் கொடுக்கிறான் அந்த மந்திரம் கொடுக்கிறது அவ்வளவுதான் அது போதுமே அது போதும் போது செய்யும் அப்படி செல்வத்தை நினைத்து தான் சொல்லுகிறாயா அப்படின்னு கேட்டு விடாதீர்கள் அதுவும் தேவை இல்லவா ஆமா நரகம் ஏழு முக நாடினராயினும் உரை செய்வாயினராயில் உறுத்தினர் விரவியே புக புகவிடும் என்பர் நாமும் இலங்கை வாய்மொழி செய்தவன் உயிவகை நவங்கள் நாமும் நமச்சிவாயி ரெண்டு மணிக்கு எந்திருப்பேன் காதராய பதியத்தை சொல்லிவிட்டு போடுவேன் ஆமா உறங்கும் போதுன்னு சொல்லுவேன் விழித்த போதும் சொல்லுவேன் படுத்திருக்கும் போதும் சொல்லுவேன் நடக்கும் போதும் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் தேவாரம் தான் எனக்கு ஆமா சொல்லாத நேரமே இருக்காது உறக்கத்துல இருக்கும்போது மேனா எனக்கு இல்ல இருக்காதுன்னு ஏன் பெரியவர்கள் அறிவு செய்த திவ்யமான பாடல் அல்லவா ஆனா தான் தேவாரத்தை திருவாசகத்தை சிவனே என நினைத்து கிடையாது தவறவே மாட்டேன் முடியலன்னா ஒரு பூவால் தூய் போட்டுவோம் இலங்கை மண்ணல் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால்விரம் தங்கலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் போதன கண்ணனும் பாதம் தான் முடிநேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போதும் நாம் உணம கஞ்சி மண்டையர் கையில் உண்மை கஞ்சி மண்டையர் கையில் உன்கஞ்ச கண்டர்கள் கையர்கள் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயும் தமிழ் யானையால் ஏத்தவல்லாறு என்பது ஒண்ணு மகிழ்ந்து ஏற்றவல்லாறு என்பது உண் இல்லையா இது நன்மை தரும் மருந்து இது என்று நாம மகிழ்ச்சியோடு அதை நாம ஏற்றுக் கொள்ள வேண்டும் அல்லவா ஆமா அப்படி நமச்சிவாய மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறது கடைசியாக சொல்லிவிட்டு சென்ற மாலை நந்தினாமும் நமச்சிவாயும் சண்டையா சம்பந்தம் சொல் தன்னை தமிழியான சம்பந்தம் தான் அவர் இன்னைக்கு ஒரு பிராமணன் வந்து நான் தமிழன் சொல்லிக்க விரும்புறாங்களா விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சம்பந்த விருந்திவாய எனும் சந்தையார் தமிழ் யான சம்பந்தம் சொல் சிந்தையார் மகந்து ஏற்ற வல்லார்ந்த மானக்கஞ்ச நாயனார் என்று ஒருவர் இருந்தார் அவரு நாயனார் அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நாளை காலையில விடிய காலம் கல்யாணம் இல்லை சாரற்ற ஒரு சிவனடியார் வந்தார் சிவனடியார் வந்தால் சிவனவே நினைத்து அவர்களை வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விழுந்து கும்பிடுவார்கள் அவங்க சாப்பாடோ அல்லது உணவோ உடையோ எது தேவையோ அதை கொடுத்து அனுப்புவார்கள் ஆமா அப்போ மனைவி வந்து வணங்கினான் இவர் வணங்கினாரு நாளை கல்யாணம் நடக்க போற பெண்ணும் வந்து வணங்கினான் அவளுக்கு நீண்ட கூந்தல் அந்த பொண்ணுக்கு அதை கேட்க தான் வந்திருக்கு துறவிகள் மயிர் நாள இப்படி ஒரு வடம் போட்டுக்கோம் தரித்தது போட்டுக் கொள்வார்கள் அது பெருசா இருந்தா பெருசா இருந்தா போட்டுக்கலாம் என்ன பண்ண பொண்ணு வந்து வணங்கும் போது நாளை காலையில் கல்யாணம் இவருடைய கூந்தல் நமக்கு மயிர்வடத்துக்கு ஆகுமே அப்படின்னு சொன்னார் உடனே கத்திய எடுத்தாரு நாளை கால கல்யாணம் ஏற்கனவே கணிக்காம நாயனார்னு ஒருத்தர் ஒரு நாயனார் அவர் தான் அந்த பொண்ணை கல்யாணம் போறார் நாளைக்கு இந்த மாமனார் வீட்டில் நடக்குது அடியோடு அறிஞ்சாராம் அந்த தலைமையில கொஞ்சம் கூட விட்டு கொஞ்சம் விட்டு வச்சாலும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா பரவாயில்லன்னு விட்டு இருக்கலாம் அடியோட அறிஞ்சாராம் சாமி எடுத்துங்க போய் பார்த்தா இவரை காணாம் இந்த பொண்ணை திரும்பி பார்த்தா தலையில அந்த தலைமையில ஒட்டிட்டு மானக்கஞ்சார நாயனார் என்று அவருக்கு பேர் செயற்கரிய செய்கைகளை செய்தவர்கள் நாயன்மார்கள் இதை நாம் எண்ணி பார்க்கணும் என்பதற்காக வரலாறையும் நினைவு அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தேவாரம் திருவாசகம் வரும் நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்க வாங்கி பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தலைமுறைக்கு ஓடிவிட்டது அடுத்த தலைமுறைக்கும் மேல இருக்கும் செய்கின்ற தொண்டு நினைக்கிறேன் கம்பெனிக்கிறான் ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டடத்தை வைத்து ஆளுகிறவர்கள் அவர்கள் இல்லையா தமிழ் சக்தி என்றே இந்த கட்டி வைத்து இருக்கிறார் பெரிய புண்ணியம் பாருங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோயில்களை பூரா திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தா தானே நாட்டுக்கோட்டை நகரத்தா எனக்கு சொந்தக்காரர் வேற ஜாதி அவர்களுடைய செய்யதான் பெருசு இல்லவா ஆமா அப்படி நகரத்தாரு தமிழ் பாட்டு தமிழ்நாட்டில் ஒலிக்கலையேன்னு சொல்லிதான் அண்ணாமலை சத்தியா இருக்கும் கோழி கோழியா போட்டு கட்டிட்டு இருக்கு அதுல அந்த கேசட்டு வெளியாகும்னு நினைக்கிறேன் அது வழக்கம்போல் ரா ராமையாகிட்ட அந்த பர்மிஷனை வாங்கிட்டு அப்புறம் அந்த பேப்பர்லாம் போட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆண்டவன் திருவருள் கேசட்டு வர்றதுக்கு யார் திருவருள் ஈசன் திருவருள் அதே மாதிரி இந்த சீனி வருவதற்கும் அவன் திருவருள் தான் என்று சொல்லி பஞ்சாட்டரன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் ஆகும் ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ Om namah शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः पार्वती पदाई महादेव تنارڑے शिवने पोटी